நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திடமிருந்து நாற்பத்தி ஆறு ஆசிரியர்கள் தேசிய விருதை பெற்றார்கள் இரண்டு ஸ்வச் பாரத் மிஷன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று ஆசஸ் டெஸ்ட் தொடரில் ஐநூறு ரன்கள் எடுத்த முதல் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் ஆலன் பார்டர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் 1. சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது 2. ஜம்மு காஷ்மீரில் முதல் முதலீட்டாளர் உச்சி மாநாட்டின் மினி கான் எந்த நகரத்தில் நடைபெற்றது மூன்று நாற்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட விழா எந்த நாட்டில் நடைபெற்றது நன்றி மீண்டும் சந்திப்போ